பெண்களின் ஆடைகளை அணிந்து கொள்ளும் ஆண்களையும் ஆண்களின் ஆடைகளை அணிந்து கொள்ளும் பெண்களையும் நபி சொல்லும் அலி அல் அவர்கள் சபித்தார்கள் அபோ தாவா நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது